தலைப்பு நூற்று ஐந்து ஜீவகாருண்யமும் சித்தியும் நம்முடைய தலைவராகிய கடவுளை நாம் அடைவதற்கு அவர் எழுந்தருளியிருக்கும் கோட்டையின் சாவியாகிய அருள் வேண்டும் அவ்வருள் அன்பினால் அல்லது வேறு வகையில் அடைவது அரிது இவ்வன்பு ஜீவகாருண்யத்தால் அல்லது ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்பு இந்த ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு ஏது அல்லது துவாரம் யாதெனில் கடவுளுடைய பெருமையையும் தரத்தையும் நம்முடைய சிறுமையையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தலே அந்நிய உயிர்களுக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம் இதுதான் முக்தி அடைவதற்கும் சித்தியடைவதற்கும் முதற்படியாயிருக்கின்றது ஆதலால் இதை பாதுகாத்தல் வேண்டும்